முஸ்லிம்களை சுற்றி வளைக்கிறார் இந்த வீரர்கள் இருந்த மலையை நோக்கி அதிவேகமாக சென்றார் அங்கிருந்த அப்துல்லா இப்னு சுபேர் அது அனுகு அவர்களையும் அவரது தோழர்களையும் அதி கொன்றுவிட்டு முஸ்லிம்களின் படையின் பின்புறமாக சென்று தாக்கினார் காலிதின் குதிரை வீரர்கள் இதை உணர்த்தும் பொருட்டு பெரும் சப்தமிட்டவுடன் தோல்வியுற்று புறமுதுகுட்டி ஓடிக்கொண்டிருந்த இணை வைப்பவர்கள் தங்களுக்கு ஒரு புதிய முன்னேற்றம் கிடைத்துவிட்டதை அறிந்து முஸ்லிம்களை நோக்கி திரும்பினார்கள் அம்ரா பின் அல் கமா என்ற பெண் மண்ணில் வீசப்பட்டிருந்த இணை கொடியை உயர்த்தி பிடித்தால் இணை தங்களது கொடியை சுழற்றியவர்களாக சிலர் சிலரை கூவி அழைத்தார்கள் பிறகு ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களின் மீது பாய்ந்தார்கள் இதனால் முஸ்லிம்கள் முன்னும் பின்னும் தாக்கப்பட்டார்கள் நபி நிலை நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் ஒன்பது நபர்கள் கொண்ட தங்கள் தோழர்களின் ஒரு சிறிய கூட்டத்தில் இருந்தார்கள் ஆதாரம் சஹீ முஸ்லிம் முஸ்லிம்களின் வீரத்தையும் அவர்கள் இணை விரட்டுவதையும் படையின் பின்பகுதியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த நபி அவர்கள் திடீரென காலிதின் குதிரை வீரர்களால் சூழப்பட்டார்கள் இப்போது நபி முன் இரு வழிகள் தான் இருந்தன ஒன்று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 எதிரிகள் முஸ்லிம்களை சுற்றி வளைத்து கொண்டபோது முஸ்லிம்களின் ஒரு சாரார் நிலை தடுமாறினார்கள் அதாவது இவர்கள் தங்களை மட்டும் காப்பாற்றி கொண்டால் போதும் என்று போர் மைதானத்திலிருந்து ஓடினார்கள் இவர்களில் ஒரு சாரார் ஓடிய ஓட்டத்தில் மதினாவிற்குள் நுழைந்தார்கள் மற்றும் சிலர் மலை உச்சிகளுக்கு மேலே ஏறிக்கொண்டார்கள் மற்றும் ஒரு சாரார் போர்க்களத்தில் இணை வைப்பவர்களோடு ஒன்றோடு ஒன்று கலந்துவிட்டார்கள் யார் எந்த படையைச் சேர்ந்தவர் என்ற பிரித்து அறிய முடியவில்லை இதனால் முஸ்லிம்கள் தங்களுக்குள் சிலர் சிலரை தவறுதலாகத் தாக்க நேர்ந்தது இந்த நிலையை பற்றி ஆயிஷா ரதி அல்லாஹான அறிவிக்கும் ஒரு சம்பவம் சாகிஹுல் புகாரியில் இடம்பெற்றுள்ளது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 தந்தை அவர் எனது தந்தை அவரை விட்டுவிடுங்கள் என்று கத்தினார் ஆனால் அவரது சப்தம் எவர் காதிலும் விழவில்லை எனவே அவரை விரட்டிச் சென்று கொன்றே விட்டார்கள் ஆனால் ஹுதைஃபாரதியோ அல்லாஹன்பு தங்களது தோழர்களை கோபிப்பதற்கு பதிலாக அல்லாஹ் உங்களை மன்னி என்று கூறினார் மேற்கூறப்பட்ட சம்பவத்தை அன்னை ஆயிஷாவிடமிருந்து அறிவிக்கும் உருவா கூறுகிறார் அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஹுதைஃபா மிக நல்லவராக இருந்தார் அதே நிலையில் அல்லாஹுவிடம் சேர்ந்து ஆதாரம் சாகி குல் புகாரி இவ்வாறு அவர்கள் கூறியதற்கு காரணம் இவரின் தந்தை முஸ்லீமாக இருந்தும் தவறுதலாக படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு பிணைத்தொகையாக நூறு ஒட்டகங்களை தருவதற்கு நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் முன்வந்தார்கள் ஆனால் ஹுதய் பாரதி அல்லாஹ் அனுகு அவர்கள் பெருந்தன்மையாகாதை முஸ்லிம்களுக்கே தானம் செய்துவிட்டார்கள் இச்செயல் நபி அவர்களின் உள்ளத்தில் ஹுதைஃபார் ரது எல்லா அனுகு அவர்களை பற்றிய சிறந்த நல்லெண்ணத்தை ஏற்படுத்தியது ஹுதைஃபார் ரது எல்லாஹ் அவர்கள் பிற்காலத்திலும் இதே பெருந்தன்மையுடனே திகழ்ந்தார்கள் இதையே உருவா மேற்கூறியவாறு சுட்டி காட்டினார்கள் இந்த கூட்டத்தின் அணிகளுக்கிடையில் மாபெரும் குழப்பமும் தடுமாற்றமும் நிலவியது அதிகமானவர்கள் என்ன செய்வது எங்கே செல்வது என்று தெரியாமல் குழப்பத்திற்கு உள்ளாகினார்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது முகம்மது கொல்ல என்று ஒருவன் ஓலமிடுவதை கேட்ட அவர்கள் மிச்சம் மீதமிருந்த தன்னம்பிக்கையையும் இழந்தார்கள் அவர்களது மனபலமும் குன்றியது சிலர் போரை நிறுத்திக்கொண்டு சோர்வுற்று ஆயுதங்களை கீழே போட்டார்கள் மற்றும் சிலர் நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லா இன் உபையிடம் சேர்ந்து கொள்ளலாம் அவர் நமக்காக அபு சுஃப்யானிடம் பாதுகாப்பு வாங்கி தருவார் என்று எண்ணினார்கள் தங்களது கையில் உள்ள ஆயுதங்களை போட்டுவிட்டு நிராயுத பாணியாயிருந்த இத்தகைய கூட்டத்தை அனசி நுணர் அதையொல்லாக அங்கு பார்த்தபோது அவர்களிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அல்லாஹுவின் தூதரே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று பதிலளித்தார்கள் அதற்கு அனசல் அது எல்லாஹ் அன்பு நபி சொல்லல்லாஹ் அவர்களுக்கு பின் வாழ்ந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நபி எக்காரியத்திற்காக உயிர் நீத்தார்களோ அதற்காக நீங்களும் உங்கள் உயிரை தியாகம் செய்யுங்கள் என்று கூறிய பின் பின்வருமாறு முறையிட்டார்கள்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 அப்போது அவரது உடலில் ஈட்டி அம்பு வால் ஆகியவற்றால் எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தன ஆதாரம் சஹீகுல் புகாரி ஜாதுல் மாது சாபித் இபுனு தஹ்தாஹ் என்ற நபித்தோழர் தனது கூட்டத்தை அழைத்து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 ஒரு முஹாஜீர் அன்சாரி ஒருவருக்கு அருகில் சென்றார் அந்த அன்சாரி வெட்டப்பட்டு இரத்தத்தில் உழன்று கொண்டிருந்தார் அப்போது அந்த முகாஜீர் அன்சாரியிடம் முகமது சல்லுல்ல அலிவாஸ்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார் அதற்கு அந்த அன்சாரி முகமது சல்லுல்லாஹ் அலிவாஸ்லம் கொல்லப்பட்டு விட்டாலும் அவர்கள் மார்க்கத்தை எடுத்து வைத்து விட்டார்கள் நீங்கள் உங்களது மார்க்கத்திற்காக போரிடுங்கள் என்று கூறினார் ஆதாரம் ஜாதுல் மாது இது போன்ற வீர உரைகளாலும் உணர்ச்சிமிக்க வார்த்தைகளாலும் முஸ்லிம்களுக்கு ஆன்மீக பலம் திரும்பியது நிலை தடுமாறி நின்ற அவர்கள் சகஜ நிலைக்கு திரும்பினார்கள் பணிவது அல்லது அப்துல்லா இவன் உபையுடன் சேர்ந்து கொள்வது என்ற குழம்பிய சிந்தனையிலிருந்து விடுபட்டு தங்களது ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு எதிரிகளுடன் சண்டையிட ஆரம்பித்தார்கள் கூட்டத்தை பிளந்து கொண்டு நபி நோக்கி முன்னேறினார்கள் நபி கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி வெறும் பொய்யன அவர்களுக்கு தெரிந்துவிட்டது இதனால் அவர்களின் பலம் மேலும் கூடியது எனவே எதிரிகளின் கூட்டத்துடன் கடுமையாக போரிட்டு கொண்டே முன்னேறி நபி அவர்களுக்கு ஒன்று கூடினார்கள் இதே நேரத்தில் மூன்றாவது ஒரு பிரிவினரும்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 முஸ்லிம்களில் இதற்கு முன் கூறப்பட்ட பிரிவினர்கள் எதிரிகளால் சூழப்பட்டு கடுமையான தாக்குதலை சமாளித்துக் அதே வேளையில் இங்கே நபிசல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களை சூழ்ந்திருந்த முஸ்லிம்களையும் குறைசிகள் தாக்கினார்கள்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 உகுது போரன்று நபி சொல்லா அலிவசலம் அவர்கள் ஏழு அன்சாரி தோழர்களுடனும் ரெண்டு குறைசி தோழர்களுடனும் தனித்து விட்டார்கள் இணை வைப்பவர்கள் நபியவர்களை சூழ்ந்து கொண்ட போது இவர்களை யார் விரட்டுவாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு அல்லது அவர் சொர்க்கத்தில் என்னுடன் இருப்பார் என்று நபியவர்கள் கூறினார்கள் இதை கெட்ட அன்சாரி ஒருவர் அந்த எதிரிகளை நோக்கி பாய்ந்து சண்டையிட்டு வீரமரணம் எய்தினார் மீண்டும் இணை வைப்பவர்கள் தாக்க சூழ்ந்த முன்பு கூறியது போலவே கூறினார்கள் மீண்டும் அன்சாரிகளில் வர் முன் சென்று போட்டு வீர மரணம் எய்தினார் இவ்வாறே ஏழு அன்சாரி தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்போது நபி தனது இரு குறைச்சி தோழர்களிடம் நமது தோழர்களுக்கு நாம் நீதம் செலுத்தவில்லை என்று கூறினார்கள் முகாஜீர்கள் அன்றி அன்சாரிகள் கொல்லப்பட்டதை பற்றி நபி சொல்லா அலைவாசலம் இவ்வாறு கூறினார்கள் ஆதாரம் நபி அவர்களின் வாழ்க்கையில் மிக இக்கட்டான நேரம் மேற்கூறப்பட்ட ஏழு அன்சாரி தோழர்களில் இறுதியாக எதிரிகளிடம் சண்டையிட்டவர் உமாரா இப்னு யசித் ரதையுல்லா வான்கு என்பவராவார் இவர் சண்டையில் படுகாயமடைந்து கீழே விழுந்தார் அப்போது இரு குறைச்சி தோழர்கள் தலஹா இப்னு உபயதுல்லா மற்றும் சாத் இப்னு அபி வக்காஸ் மட்டும்தான் நபி சொல்லலாஹ் அலைவசல்லாம் அவர்களுடன் இருந்தார்கள் அல்லாஹுவின் ஒருளால் சிறிது நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்த சில முஸ்லிம்கள் உமாராவை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினார்கள் கீழே விழுந்த அன்சாரை தோழர் நபி பாதத்தை தன் தலைக்கு தலையணையாக்கி கொண்டார் சற்று நேரத்தில் அவர் உயிர் பிரிந்தபோது அவரது கன்னம் நபி பாதத்தின் மீது இருந்தது ஆதாரம் இப்னு ஹிஷாம் இந்த தருணம் நபி அவர்களின் வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு ஏற்பட்ட மிகச் சிரமமான நேரமாக இருந்தது ஆனால் எதிரிகளைப் பொறுத்தவரையில் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு அவர்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பாக இருந்தது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 புஜத்தின் மீது வாளால் ஓங்கி வெட்டினான் நபி அவர்கள் இரண்டு கவச ஆடைகள் அணிந்திருந்ததால் அந்த வெட்டு நபி சதல்லா அலைவசல்லம் அவர்களின் உடலில் படவில்லை ஆனால் தாக்கிய வேகத்தின் வழி ஒரு மாதம் வரை நீடித்திருந்தது பின்பு நபி முகத்தை நோக்கி வாழை வீசினான் அதனால் நபி அணிந்திருந்த இரும்பு கவசத்தின் ரெண்டு ஆணிகள் முகத்தில் குத்தின அவன் இதை வாங்கிக்கொள் நான் தான் இப்னு கமியா என்று கூறினான் அப்போது நபி தனது முகத்தில் இருந்து இரத்தத்தை துடைத்தவர்களாக அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்துவானாக என்று கூறினார்கள் ஆதாரம் பாரி அல்லாஹ் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான்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 அல்லாஹ் அவர்களை இஸ்லாமை தழுவும்படி செய்து மன்னித்து விடலாம் அல்லது அவர்கள் அநியாயக்காரர்களாக இருப்பதனால் அவர்களை வேதனையும் செய்யலாம் அல் குர் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி ஆதாரம் சஹி உல் புகாரி சஹி முஸ்லீம் இணை வைப்பவர்கள் நபிசதல்லாஹு அலை வஸ்லம் அவர்களை கொன்று தீர்த்திட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் இருந்தார்கள் ஆனால் அவர்களை எதிர்த்து சாத் இப்னு அபி தல்ஹா இப்னு உபைதுல்லா ஹதியுல்லாஹ் ஹான்ஹும் ஆகிய இருவரும் மிக வீரத்துடனும் துணிவுடனும் போரிட்டார்கள் எனவே எதிரிகள் தங்களது நோக்கத்தை அடைய முடியவில்லை மேலும் இவ்விரு தோழர்களும் அம்பெய்வதில் மிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்ததால் நபி அவர்களை தாக்க வந்த எதிரிகளின் கூட்டத்தை நபி அவர்களுக்கு அருகே நெருங்கிவிடாமல் தடுத்தார்கள் சாத் இப்னு அபி வக்காசுக்கு நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் தங்களின் அம்பு கூட்டை கொடுத்து சாதே அம்பெரி எனது தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று கூறினார்கள் நபி அவர்கள் சாதை தவிர வேறு எவருக்கும் இந்த வார்த்தையை கூறியதில்லை என்பதிலிருந்து எந்த அளவுக்கு நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் அவர்களை சாது ரதையுல்லாஹ் அான்கு பாதுகாத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆதாரம் சாஹி குல் புகாரி தல்காயிப் உபைதுல்லாவின் வீரத்தை பற்றி ஜாபிர் ரதுலாஹ் ஹான்கு அறிவிப்பதை இமாம் நசை ரஹமதுல்லாஹி அலை பதிவு செய்துள்ளார்கள் அது என்னவென்றால் உகுது போரில் எதிரிகள் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் நபி அவர்களுடன் சில அன்சாரி தோழர்களும் இருந்தார்கள் அப்போது நபி அவர்கள் யார் இந்த எதிரிகளை எதிர்த்து போரிடுவார் என்று கேட்டார்கள் தல்காரதியாஹு நான் என்று முந்திக்கொண்டு பதில் கூறினார்கள் ஆனால் உடன் இருந்த அன்சாரிகளும் அதற்கு தயாராகவே நபிசல்லாஹூ அலைவசல்லம் அன்சாரிகளுக்கு அனுமதி அளித்தார்கள் ஒவ்வொரு அன்சாரியாக எதிரிகளுடன் சண்டையிட்டு வீரமரணம் எய்தினார்கள் அதற்கு பின்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 ஆதாரம் ஃபதகுல் பாரி முப்பத்தி அல்லது முப்பத்தைந்து காயங்கள் தல்காரது எல்லாக அன்கு அவர்களுக்கு இந்த போரில் ஏற்பட்டன அவர்களது ஆட்காட்டி விரலும் அதை அடுத்துள்ள பெரிய விரலும் வெட்டப்பட்டன ஆதாரம் ஃபதகுல் பாரி கைஸ் இபுன் அபு ஹாசிம் கூறியதாக சஹி உல் புகாரியில் வந்துள்ளது உகுது போர்க்களத்தில் நபிசுல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களை நோக்கி சீறி வந்த அம்புகளை எந்த கையால் தல்கா ரதியுல்லாஹ் அன்கு தடுத்து காத்தாரோ அந்த கை உகது போருக்கு பின் போனதை நான் பார்த்தேன் நபி சொல்லாஹு அலிவஸ்லம் அவர்கள் தல்காவை பற்றி இவ்வாறு கூறினார்கள் யார் பூமிக்கு மேல் நடமாடும் ஷகீதை உயிர் நீத்த தியாகியை பார்க்க விரும்புகிறார்களோ அவர் தல்கா இப்னு உபைதுல்லாவை பார்க்கட்டும் ஆதாரம் சுனனு திருமிதி இப்னு மாஜா ஆயிஷா ரதியுல்லாஹ் அனுஹா கூறுகிறார்கள் உகுது போரைப் பற்றி அபுபக்கருக்கு முன் பேசப்பட்டால் அன்றைய தினம் முழுவதும் அதாவது அன்றைய தினத்தில் நபிசுலாஹு அலி வஸ்லாம் அவர்களை பாதுகாத்த நன்மையெல்லாம் தல்காவையே சாரும் என்று கூறுவார்கள் ஆதாரம் ஃபத்து உல் மேலும் தல்காவை பற்றி அபுபக் ஹதையுல்லாஹ் அன்கு இவ்வாறு ஒரு கவிதை கூறுவார்கள் தல்கா இப்னு உபைதுல்லாவே உனக்காக பல சொர்க்கங்கள் உண்டு இன்னும் பல கண்ணழகிகளும் உண்டு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 பின்பு அவ்வு உபைதார் அது எல்லா அண்கு நபி அவர்களுக்கு வழி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தனது வாயால் அதை மிக மென்மையாக எடுக்க முயற்சி செய்தார் பிறகு அதை நபி அவர்களின் முகத்திலிருந்து பல்லால் கடித்து எடுத்தார் அதனால் அவரது முன்பல் விழுந்துவிட்டது ரெண்டாவது ஆணியை அகற்ற நான் விரும்பினேன் அப்போதும் அபு உபேதா ராகு அன்பு அல்லாஹுக்காக கேட்கிறேன் நான் தான் அதையும் எடுப்பேன் என்று கூறி முன்பு செய்தது போன்றே மிக மெதுவாக எடுத்தபோது அபு உபைதாவின் இன்னொரு பல்லும் விழுந்துவிட்டது மீண்டும் நபி உங்களது சகோதரரை காப்பாற்றுங்கள் அவர் தனக்கு சொர்க்கத்தை சொந்தமாக்கிக் கொண்டார் என்று கூறினார்கள் நாங்கள் தல்காரதியாக அன்கு அவர்களை தூக்கிச் சிகிச்சை அளித்தோம் அவருக்கு பத்து வால்வெட்டுகள் விழுந்திருந்தன சிகிச்சை அளித்த சிறிது நேரத்தில் மீண்டும் தல்காரதிய அன்பு நபி அவர்களிடம் வந்துவிட்டார்கள் ஆதாரம் ஜாதுல் மஹாத் இப்னு ஹிப் இந்த சிரமமான வினாடிகளில் முஸ்லிம் வீரர்களின் ஒரு கூட்டம் நபி சொல்லுல்லாஹ் அலை வஸ்லம் அவர்களை சுற்றி குழுமியது அவர்களில் அபு துஜானா முசாப் இப்னு உமைர் அலி இப்னு அபு தாலிப் சஹல் இப்னு ஹுனைப் அபு சயீத் அல் குதிரியின் தகப்பனாரான மாலிக் இப்னு சினான் உம்மு அமாரா பின் து அல் மாஜினியா என்ற பெண்மணி கதாதா இப்னு நுக்மான் உமர் இப்னு ஹத்தாப் ஹாத்திப் இப்னு அபு பல் தஹா தல்ஹா ரதியுல்லா வான்ஹூம் ஆகியோர் அதில் அடங்குவார்கள் ஆதாரம் முஸ்னத் அபி எதிரிகளின் தாக்குதல் வேகமாகுதல் நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களை தாக்க விரைந்த எதிரிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு நேரமும் அதிகரித்தவாறே இருந்தது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 அதில் அவர்களது மூட்டுக்கால் காயமடைந்தது பிறகு அலி ரதுயல்லாஹ் அன்பு உதவியால் நபி அவர்கள் பள்ளத்திலிருந்து மேலே எழுந்தார்கள் இப்போரில் கலந்த முஹாஜிர்களில் ஒருவர் போரின் நிலைமை குறித்து விவரிக்கிறார் நான் உகது போரில் கலந்து கொண்டேன் நபிசல்லா ஹலிவாசலாம் அவர்களை நோக்கி அம்புகள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் எரியப்பட்டன ஆனால் அவை நபி அவர்களை தாக்கிவிடாமல் அல்லாஹ் பாதுகாத்தான் எதிரிகளில் ஒருவனான இப்னு ஷிஹாப் ஜொஹ்ரி என்பவன் எனக்கு முகம்மதை காட்டுங்கள் அவர் உயிருடன் தப்பித்தால் நான் தப்பிக்க முடியாது என்று கத்திக் கொண்டிருந்தான் நபி அவர்கள் அவனுக்கு அருகில்தான் இருந்தார்கள் எனினும் அவனால் அவர்களை பார்க்க முடியவில்லை சிறிது நேரத்திற்கு பின் நபி அவர்கள் வேறு பக்கம் சென்று விட்ட உனக்கு அருகில்தானே முகம்மது இருந்தார் அவரை நீ இருக்கலாமே என்று எதிரி படையின் ஒருவரான சப்வான் இப்னு ஷிகாப் கூறினார் அதற்கு மீது ஆணையாக நான் அவரை பார்க்கவில்லையே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 நபி சல்லுல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுக்கு முன் அபு தல்கார் ரதியுல்லாஹ்ஹாஹ் ஹான்கு தன்னையே தடுப்பாக ஆக்கி நெஞ்சை நிமித்தி எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து நபி அவர்களை பாதுகாத்தார்கள் இதை பற்றி அனஸ் ஹதியுல்லாஹ் ஹான்கு கூறுகிறார்கள் உகுது போர் அன்று அபுதல்கார் ரதியுல்லாஹ் ஹான்கு நபி அவர்களுக்கு முன்பாக நின்று தனது கேடயத்தால் நபி அவர்களை பாதுகாத்து கொண்டு இருந்தார்கள் அபு தல்கார் ரதியுல்லாஹ் மிக வேகமாக அம்பெறியும் திறமை பெற்றவர்கள்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 ஆதாரம் ஒருகிறது என்று நபி அவர்கள் தலையை உயர்த்தி பார்ப்பார்கள் ஆதாரம் புகாரி அபு துஜானா பலமிக்க இரும்பு கவச ஆடை அணிந்திருந்தார் நபி அலைவாசலம் அவர்களை நோக்கி வரும் அம்புகளை தன் முதுகை கேடயமாக்கி தடுத்துக் கொள்வார் நபி நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்களின் பல்லை உடைத்து விட்டு குதிரை மேல் வேகமாக சென்று கொண்டிருந்தான் உத்பா இப்னு அபி வக்காஸ் இவனை ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரொதியுல்லாஹ் வன்கு பின்தொடர்ந்து சென்று அவனது தலையை வெட்டி வீசினார் பிறகு அவனது குதிரையையும் வாளையம் எடுத்து கொண்டார் இவன் அபி அவர்களின் பாதுகாவலரான சாத் இப்னு அபி வக்காஸ் ரொதியுல்லாஹ் அன்கு அவர்களின் சகோதரனாவான் இவனை தீர்த்து கட்ட சாத் ரொதியுல்லாஹ் வன்கு ஆர்வமாக இருந்தார் ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஹாத்திப் ரொதியுல்லாஹ் வன்கு அந்த வாய்ப்பை தட்டிச் சென்றார் அம்பெறிவதில் திறமை பெற்ற வீரர்களில் ஒருவரான சஹல் இப்னு ஹுனைப் ரஜயுல்லாஹ் வான்கு மரணம் வரை போர் உரிவேன் என்று நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் இந்த போருக்கிடையில் வாக்குப்பிரமாணம் செய்தார் இவர் இப்போரில் எதிரிகளை விரட்டி அடிப்பதில் பெரும் பங்காற்றினார் அன்றைய தினம் நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் அவர்களும் அம்பெறிந்தார்கள் இது குறித்து கதாதா இப்னு நுகமான் ரதுல்லாஹ் வான்கு அறிவிக்கின்றார்கள் வில்லின் நரம்பு அறுபடும் வரை நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் அவர்கள் அம்பெறிந்தார்கள் அறுந்துவிட்ட அந்த வில்லை கதாதா இப்னு நுக்மான் ரஜியுல்லாஹ் வான்கு தன்னிடம் வைத்திருந்தார்கள் கதாதாவின் கண்ணில் ஏற்பட்ட காயத்தால் அது பிதுங்கிவிட்டது நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் அதை தனது கையால் அவரது கண் குழியில் வைத்து பிரார்த்தனை செய்தார்கள் அது மிக அழகியதாகவும் கூர்ந்த பார்வை உடையதாகவும் அமைந்து விட்டது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரத வான்கு மிக மும்முரமாக போர் செய்தார்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 முஸ்லிம்களிடம் சண்டை செய்து கொண்டிருந்த இப்னு கமியாவிடம் நபித்தொழியரான உம்மு அமாரா ரொலியுல்லா ஹன்கா மோதினார் அவன் இவரது புஜத்தில் வெட்டியதால் இவருக்கு பெரும் காயம் ஏற்பட்டது இவரும் அவனை பலமுறை வாழால் தாக்கினார்கள் ஆனால் அவன் மீது ரெண்டு கவச ஆடைகள் இருந்ததால் அவன் தப்பித்து கொண்டான் இப்போரில் உம்மு அமாராவுக்கு பனிரெண்டு பலத்த காயங்கள் ஏற்பட்டன முஸ் இப்னு உமேரும்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 நபி அவர்களிடமிருந்து கொடியை வாங்கிய அலி ரதையுல்லாஹ் ஹான்கு கடுமையாக எதிரிகளை தாக்கி கதிகளங்க வைத்தார்கள் அங்கிருந்த மற்ற நபித்தோழர்களும் எதிரிகளை எதிர்த்து சண்டையிடுவதிலும் முஸ்லீம்களை பாதுகாப்பதிலும் தீவிரமானார்கள் எதிரிகளால் சூழப்பட்டிருந்த முஸ்லீம்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடன் இருந்த சிறு படையை அழைத்து எதிரிகளின் படையை நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் பிளந்தார்கள் அப்போது நபி அவர்களை முஸ்லீம்களில் கா இனும் மாலிக் ரதியுல்லாஹ்ஹாஹ் வான்கு முதன் முதலாக பார்த்துவிட்டு மிக உயர்ந்த சப்தத்தில் முஸ்லிம்களை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 தாக்கிக் கொண்டிருக்கும் எதிரிகளை விளக்கியவர்களாக தங்களது படையை மலை கணவாய்களுக்கு நபிசல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் அழைத்துச் சென்றார்கள் நபி இந்த திட்டத்தை தடுக்க எதிரிகள் பல வழிகளிலும் போராடினார்கள் இருந்தும் இஸ்லாமிய சிங்கங்களின் வீரத்திற்கு முன் அவர்கள் அனைவரும் தோல்வியையே கண்டார்கள் இணை குதிரை வீரர்களில் ஒருவனான உஸ்மான் இப்னு அப்துல்லா இப்னு முகீரா என்பவன் நபிசல்லாஹூ அலிவசல்லாம் அவர்களை நோக்கி இவர் தப்பித்தால் நான் தப்பிக்க முடியாது என்று கூறிக்கொண்டே விரைந்து வந்தான்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 அவரது புஜத்தை வெட்டி காயப்படுத்தினான் அவரை அவன் கொள்வதற்கு முன் முஸ்லிம்கள் அவரை பாதுகாத்து கொண்டார்கள் ஹாரிஸ் தாக்கப்பட்டதை பார்த்து கொதித்தெழுந்த அஞ்சா நெஞ்சன் வீராதி வீரர் அபு துஜான்கு எதிரி அப்துல்லா இவனு ஜாபிரின் தலையை கண்சிமிட்டும் நொடியில் வெட்டி வீசினார் போர் இவ்வளவு கடுமையாகவும் உக்கிரமாகவும் நடந்து கொண்டிருந்த வேளையில் அல்லாஹு தால முஸ்லிம்களுக்கு நிம்மதி அளிக்கும் பொருட்டு சிறு தூக்கத்தை இறக்கினான்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 எங்களில் ஒருவர் சென்று அவனை தாக்கட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹூ அலைவாஸ்லம் அவனை விட்டு விடுங்கள் அவன் என்ன அருகில் வரட்டும் என்றார்கள் அவன் நபி அருகில் நெருங்கிய போது ஹாரிஸ் இவனு சிம்மாவிடமிருந்து ஒரு சிறிய ஈட்டியை வாங்கி நபியவர்கள் தனது உடலை சிலிர்த்தார்கள் எப்படி ஒட்டகம் சிலிர்க்கும் அதனுடைய முதுகிலிருந்து முடி பறக்குமோ அது மக்கள் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களை விட்டு பறந்தார்கள் பிறகு நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் அவனை முன்னோக்கி அவன் அணிந்திருந்த கவச ஆடை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 நபி அவர்களுக்கு தல்கா தோல் கொடுக்கிறார் நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் மலையை நோக்கி ஒதுங்க முயன்ற வளியில் ஒரு பாறை குறுக்கிட்டது அதன் மீது ஏறிதான் செல்ல வேண்டும் ஆனால் அவர்களால் ஏற முடியவில்லை காரணம் அவர்களின் உடல் கனமாக இருந்தது ரெண்டு கவசாடைகள் அணிந்திருந்தார்கள் அத்துடன் பலத்த காயங்களும் ஏற்பட்டிருந்தன எனவே தல்கா இப்னு உபைதுல்லா ரதியுல்லா ஹன்கு பாறைக்கு கீழ் உட்கார்ந்து கொள்ள நபி அவர்கள் அவர் உதவியால் மேலே ஏறினார்கள் பிறகு தல்கா சொர்க்கத்தை தனக்கு கடமையாக்கி என்று நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவருக்கு நற்செய்து கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இணை வைப்பவர்களின் இறுதி தாக்குதல் நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் அவர்கள் கணவாயின் மைய பகுதியில் நன்கு நிலை கொண்ட போது மீண்டும் தாக்கினார்கள் இது முஸ்லிம்களுக்கு சேதம் ஏற்படுத்த வேண்டுமென்று அவர்கள் செய்த இறுதி தாக்குதலாகும் நபி அவர்கள் மலை கணவாயில் இருந்தபோது குறைச்சிகளின் ஒரு கூட்டம் மலையின் மீது ஏறி வந்து தாக்க முயற்சி செய்தது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 இப்படி பல எதிரிகளின் உயிர்களைக் குடித்த அம்பை சாகதரதையொல்லாக அன்கு தங்களிடம் மரணம் வரை பாதுகாத்தார்கள் அவர்கள் மரணித்த பின்பு அவர்களது பிள்ளைகள் அதை பாதுகாத்து வைத்திருந்தார்கள் ஆதாரம் ஜாதுல் மாது போரில் உயிர் நீத்த தியாகிகளை சிதைத்தல் நபி சல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை தாக்க வேண்டுமென பலமுறை எதிரிகள் முயன்றார்கள் ஆனால் முஸ்லிம்கள் நபி அவர்களுக்கு அரணாக விளங்கியதால் எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இருப்பினும் நபி அவர்கள் தங்களின் தாக்குதலில் இறந்திருக்கலாம் என்றும் சற்றே உறுதியாக எண்ணினார்கள் அதனால் போரை நிறுத்தி கொண்டு மக்காவிற்கு புறப்பட தங்களுடைய முகாம்களுக்கு திரும்பினார்கள் அவ்வாறு திரும்பும்போது சில ஆண்களும் பெண்களும் போரில் கொல்லப்பட்ட முஸ்லீம்களின் காது மூக்கு மர்ம உறுப்புகள் போன்றவற்றை அறுத்தார்கள் வயிற்களை கிழித்தார்கள் ஹிந்து பிந்த் உத்பா என்பவள் ஹம்சாரதியொல்லாஹ் அனுகு அவர்களின் ஈரலை அறுத்து மென்று விழுங்க முயற்சி செய்தாள் அவளால் முடியாமல் போகவே அதை துப்பிவிட்டாள் பின்பு தியாகிகளின் காதுகளையும் மூக்குகளையும் அறுத்து தனக்கு கால் கொலுசாகவும் கழுத்து மாலையாகவும் அணிந்து கொண்டாள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இறுதி வரைவு சண்டையிட முஸ்லிம்கள் துணிதல் இந்த கடைசி நேரத்தில் ரெண்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதன் மூலம் முஸ்லிம்களின் துணிவையும் அல்லாஹுவின் பாதையில் மரணத்தை சந்திக்க வேண்டுமென்ற அவர்களுக்கு அலாதியான ஆர்வத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று காஃப் இப்னு மாலிக் ரதியொல்லாக அன்கு கூறுகிறார்கள் உகது போரில் நானும் கலந்து கொண்டேன் அப்போது கொல்லப்பட்டு கிடந்த முஸ்லீம்களை எதிரிகள் சிதைப்பதை பார்த்து திகைத்து நின்றுவிட்டேன் அங்கே ஒருவன் உறுதியான உருக்குச் சட்டை அணிந்தவனாக கொல்லப்பட்ட முஸ்லிம்களை பார்த்து அறுக்கப்பட்ட ஆடுகளைப் போன்று வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்று கூறியவனாக முஸ்லீம்களை கடந்து சென்று கொண்டிருந்தான்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 பின்பு அவர் தனது முகத்திரையை விளக்கி என்னை பார்த்து காபே என்ன பார்க்கிறாய் நான் தான் அபு துஜானா என்று கூறினார் ஆதாரம் அல்பிதாயா ரெண்டு பல முஸ்லிம் பெண்மணிகளும் போர் முடியும் தருவாயில் மைதானத்துக்கு வந்து போரில் தங்களால் முடிந்த பங்காற்றினார்கள் அனஸ் ரதியுல்லா ஹான்கு இதை பற்றி கூறுகிறார்கள் நபி மனைவியான ஆயிஷா பின் தபுபக்கர் ரதியுல்லாஹ் ஹான்ஹா அவர்களையும் உம்மு சுலைம் ரதியுல்லாஹ் ஹான்ஹா அவர்களையும் பார்த்தேன் அவர்கள் தங்களது கெண்டை கால்கள் தெரியும் அளவு ஆடையை உயர்த்தியவர்களாக தோல் துருத்திகளில் தண்ணீர் நிரப்பி அதை முதுகில் சுமந்து வந்து முஸ்லிம்களுக்கு புகட்டினார்கள் தண்ணீர் தீர்ந்துவிடவே மீண்டும் நிரப்பி வந்து புகட்டினார்கள் இவ்வாறு இறுதி வரை சிரமம் பாராது பல நிரப்பி வந்து காயமடைந்த முஸ்லிம்களுக்கும் மற்ற வீரர்களுக்கும் தாகம் தீர்த்தார்கள் ஆதாரம் சஹீகுல் புகாரி மேலும் உமர் உதையொல்லாக அன்கு கூறுகிறார்கள்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 பின்பு போர்க்களம் வந்து காயமடைந்தவர்களுக்கு தண்ணீர் புகட்டினார் அது சமயம் ஹிப்பான் இம் அரக்க என்னும் அரக்கன் ஒருவன் அப்பெண்மணியை நோக்கி அம்பெறிந்தான் அவர்கள் கீழே விடவே அவர்களின் ஆடை விலகியது அந்த மூடன் இதை பார்த்து ஏலனமாக சிரித்தான் இக்காட்சி நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை சிரமத்திற்கு உள்ளாக்கியது எனவே கூர்மையற்ற ஒரு அம்பை சாது இவன் அபி வக்காசிடம் கொடுத்து சாதே இந்த அம்பை அவனை நோக்கி எறி என்றார்கள் சாதரோதியாகு அவர்கள் அந்த அம்பை அவனை நோக்கி எரிய அது அவனது கழுத்தை தாக்கியது அவன் மல்லாந்து விழ அவனது ஆடையும் அகன்றது அதை பார்த்து நபி அவர்கள் கடைவாய்பல் தெரியும் அளவுக்கு சிரித்துவிட்டு அந்த பெண்மணிக்காக சாது பழி திருத்து விட்டார் அல்லாஹ் சாதி பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் என்று கூறினார்கள் ஆதாரம் அசீரத்துல் ஹல்பியா மலை கணவாயில் நபி சொல்லாஹு அலிவாசலாம் அவர்கள் கணவாயில் நல்ல அமைப்பான இடத்தை அடைந்த அலி இப் அபு தாலிப் ரதையொல்லாக அன்பு தங்களது கேடயத்தை எடுத்து சென்று தண்ணீர் நிரப்பி வந்தார்கள்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 தண்ணீர் ஊற்றுவதால் ரத்தம் நிற்காமல் அதிகமாகிறது என்பதை பார்த்தவுடன் ஃபாத்திமா ரதியு அல்லாஹ் பாயின் ஒரு பகுதியை கிழித்து அதை எரித்து அந்த சாம்பலை அக்காயத்தில் வைத்தார்கள் உடனே ரத்தம் நின்றுவிட்டது ஆதாரம் சஹீ உல் புகாரி அதற்குள்ளாக முஹம்மது இப்னு மஸ்லமா ரதி அல்லாஹ் ஹான்ஹு நீர் எடுத்து வந்தார் நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் அவர்கள் அதை பருகி அவருக்காக நல்ல பிரார்த்தனையும் செய்தார்கள் ஆதாரம் சீரத்துல் ஹல்பியா இவ்வாறு காலை பொழுதில் தொடங்கிய போர் முதலில் வெற்றி பிறகு சேதம் என்று ஒரு வழியாக மதிய வேலையில் முடிவுக்கு வந்தது இப்போரில் நபி அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்பட்ட காயமும் கலைப்பும் தெரிந்ததே எனவே நபி அவர்கள் நுகர் மதிய நேர தொழுகையை உட்கார்ந்து தொழ தோழர்களும் அவ்வாறே தொழுதார்கள் ஆதாரம் இப்னுஹிஷாம் அபுசுஃப்யானின் மகிழ்ச்சி எதிரிகள் மக்காவிற்கு திரும்ப முழுமையாக ஆயத்தமானார்கள் அதற்குள் முஸ்லிம்களின் உண்மை நிலையை அறிவதற்காக அபு சுஃப்யான் மலையின் மீது ஏறி உங்களில் முகமது இருக்கிறாரா என்று கூவினார் முஸ்லீம்களில் எவரும் அவருக்கு பதிலளிக்கவில்லை பின்பு உங்களில் அபு குஹாஃபாவின் மகன் அபுபக்கர் இருக்கிறாரா என்று கூவினார் அப்போதும் முஸ்லீம்கள் பதிலளிக்கவில்லை பின்பு அவர் உமர் இபுனு ஹத்தாப் இருக்கிறாரா என்று கூவினார்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 ஹுபுல் என்னும் சிலையே உயர்வு உனக்குத்தான் என்று கூறினார் அதை கேட்ட நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் இப்போது நீங்கள் அவருக்கு பதில் சொல்ல மாட்டீர்களா என்று கேட்க நாங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று முஸ்லீம்கள் கேட்டார்கள் அதற்கு அல்லாஹுதான் உயர்ந்தவன் அவனே கண்ணியமிக்கவன் என்று பதில் சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அவர்களும் அவ்வாறே பதில் சொன்னார்கள்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 போர் இப்படித்தான் கிணற்று வாளியை போன்றது என்றார் அபுசுஃபியான் அதற்கு உமர் உதயல்லாக அன்பு ஒரு காலும் சமமாக முடியாது எங்களில் கொல்லப்பட்டவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் உங்களில் கொல்லப்பட்டவர் நரகத்தில் இருக்கிறார் என்று பதிலடி தந்தார்கள் பின்பு அபுசுஃப்யான் உமரே என்னிடம் வா என்று அழைத்தார் நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் உமரே நீ அவரிடம் சென்று அவர் என்ன கூறுகிறார் என்று கேட்டு வாருங்கள் என்றார்கள் உமர் ரதி அல்லாஹ் அன்கு அபுசுஃப்யானிடம் வந்தவுடன் உமரே அல்லாஹுக்காக நான் உன்னிடம் கேட்கிறேன் உண்மையில் நாங்கள் முகமதை கொன்றுவிட்டோமா இல்லையா என்று கேட்டார் அதற்கு உமர் ரதி அல்லாஹ் அன்கு மீது சத்தியமாக அவர்களை நீங்கள் கொல்லவில்லை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 அபுசுஃப்யானும் அவரது படையும் மைதானத்தை விட்டு புறப்படும் போது அடுத்த ஆண்டு பத்ரு மைதானத்தில் ஷாபான் மாதம் நாம் உங்களை சந்திப்போம் என்று முஸ்லீம்களுக்கு அறிக்கை விடுத்தார் நபி சொல்லல்லா ஹலிவஸ்லம் அவர்கள் தனது தோழர்களில் ஒருவருக்கு ஆம் அவ்வாறே ஆகட்டும் என்று சொல் என்றார்கள் இவ்வாறு முடிவு செய்யப்பட்ட பிறகு அபுசுஃப்யான் தனது படையுடன் மக்கா நோக்கி பயணமானார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் எதிரிகளின் நிலையறிதல் பின்பு நபிசல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் அலி இப் அபு தாலிப் ரதோல்லாஹ் அனுகு அவர்களை அனுப்பி நீ இவர்களை பின்தொடர்ந்து செல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களது நோக்கம் என்ன என்று பார்த்துவா அவர்கள் ஒட்டகத்தில் வாகனித்து குதிரைகளை எழுத்துச் சென்றால் அவர்கள் மக்காவிற்கு செல்கிறார்கள் என்று பொருள் அவர்கள் குதிரையில் வாகனித்து ஒட்டகத்தை எழுத்துச் சென்றால் அவர்கள் மதினாவை நோக்கிச் செல்கிறார்கள் என்று பொருள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்கள் மதினா சென்றால் நான் அங்கு சென்று அவர்களுடன் போர் செய்வேன் என்றார்கள்